சமயத்தில் இதுக்கு போய் நாடு அடிப்பான் தப்பு அடிவாங்க மகிழ்ச்சி வந்தாலும் வருத்தம் போனார் சிறக்கீனும் சிறக்க நாளை முதல் எனக்கு மீண்டும் ஆண்டுகள் அமைச்சர் கொடுத்து மீண்டும் வந்து தனமணி நிருபர் இந்திய நிறுவர்கள் எல்லாம் வந்தாலும் இருக்கும் கோடியாரகம் சேரீனும் சேர்கே உன் நரகத்திலே விழுந்தாலும் இருக்கும் இன்ன என்னதான் நினைக்கிறேன் சிவனை மாரக்கீலம் எங்கள் பெருமானை நான் மறக்க மாட்டேன் பண்டை பழை வினை விளைந்தால் யாவரே தடுக்க செய்த விரைவருமானும் நான் இந்த பிம்பங்கள் என்னால் வந்தனையின்றி பிறதவாறு அதனால ஏன் கவலைப்பட இறக்கினும் இந்தே இறக்குக இருக்கினும் இந்தே இருக்கு மகிழ்ச்சி பட்டாலும் சரி வருத்தப்பட்டாலும் சரி நரகத்தில் போனாலும் சரி சிவனை மறைக்கிலம் அந்த பெருமானி மட்டும் அர்த்தமா அம்மா அங்கிருந்து வருவாங்க யாரு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாமை வேண்டும் காரைக்காலம பெருமானி இரவாத இன்ப இன்னைக்கு உண்மையில இருக்கிற அன்பு என்னைக்கு இருக்கணும் மீண்டும் நேரா இதுக்கு வந்தது எங்க இன்னும் அந்த படலத்துக்கே போகல செகண்ட்ல முடிச்சு விடுவோம் என்ன படுறது இந்த பாட்டுலாம் என்னைக்கு படிக்கிறது சொல்லுங்க அதனால குறை என்ன சரியா மூணு நாள் மூணு நாள் கடுவு சரி சரி நல்லா அமைச்சர் வாங்கி ஆனா நம்பிக்கை ரொம்பதான் வச்சிருந்தார் அரசன் கடைசி கட்டத்துலதான் வரலன்னு சொல்லும் போது வருத்தம் வந்துட்டு தவிர சொன்ன வரைக்கும் என்ன பண்ண அந்த குதிரை கட்டிடம் குண்டு முடியுமா இந்த காலத்துல ரோடு மாதிரி இருக்காது ஆனா பல நல்லா இருக்குது சிறுங்கள் வந்து நொண்டிடிக்கு அது அப்படிதான் இருக்கும் மழை காலத்துல தார்ல போறப்படாதுன்னு சொல்றாங்க அடுத்த வருஷம் பணி இல்லாம போடுமே அதனாலதான் ஆமா எந்த தொழில் சட்ட தைக்கிறவனும் பட்டன் தைக்க தெரியுமா ஏன் ஒரு வருஷம் போட்டா நாளைக்கு அடுத்த சட்டம் வராது இன்னைக்கு அந்த எண்ணத்துலதான் எல்லா தொழிலும் ஒரு காலத்துல காமராஜ் சொன்னாராம் இந்த மழை காலத்துல போடாதீங்க சிமெண்ட் ரோட் தார் மலைக்கும் தாருக்கும் அவ்வளவு சரி வராதுன்னு அப்படி ஒரு ஆள் சொல்லிட்டு போனாம காங்கிரஸ் இல்ல நல்லதுன்னு சொல்றது அவ்வளவுதான் அதனால எப்படி சொல்றாங்க இப்ப மழை காலத்துல போடுறது ஏன் அந்த ஐபசி கார்த்தியோ சட்டி சுட்டதா கை கொண்டு முடியும் குதிரை கொட்டாய் இருக்கு யாரு கான்ட்ராக்ட் எடுத்தவனே ஏண்டா ஒரு குதிரை கொட்டாய்க்கு இது போட்டா எத்தனை ஆண்டு சுமாரா ஐயா ஒரு மூணு ஆண்டு கை வைக்க வேண்டியது இல்லை இன்னைக்கு யாரும் தலைமை போடுறீங்க மூன்று ஆண்டு வரைக்கும் இருக்குனர் அதுல ஏதேன்னு ஒரு குழி விழுந்து உன் கண்ண குடியா படிச்சிருவேன் போட்டா செலவாக ஆண்டு ஆகும்பா ஐயா ஒரு மூன்று ஆண்டு கைவிக்க வேண்டியது ரெண்டு ஆண்டு கைவிக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ள குறைஞ்சதுன்னா அந்த ஆளை கூப்பிடு போரா ரோடு அப்பல்ல கையோட்டு வராது அப்படி ஒரு உலகம் வருவாங்க என்னமோ வாயினால சொல்லுவா இது பண்ணக்கூடாது பாரி கட்டுற ஒரு பாரி கட்டினா ஒரு நிதானமான ஒரு பேருந்து போச்சுன்னா எவ்வளவு நாள் வருண்டு தாங்கும் அவ்வளவுதான் ரெண்டு ஆண்டு வரைக்கும் கைவிக்க கூடாது எவ்வளவு மழை பெஞ்சாலும் மாமழை போட்டதும் மாமழை போட்டதுன்னு வெளியில இருக்கணும் கண்டி பார்த்து பாத்துட்டு போறான் உள்ள குடை பிடிக்கிறான்னு அதுக்கெல்லாம் என்ன டவுன் அப்புறம் உன் இடத்த எனக்கு உன் இடம் ஒழுவாம இருக்குல்ல நான் அங்க வந்து உட்காந்து இல்லன்னு கொடையதான் பிடிப்பேன் கேட்கலாம் இப்ப பேருந்து என்ன பண்ணி பாடிய அந்த குதிரை குட்டாயெல்லாம் போடு ஆருமையா சூழ்நில போட்டு போட குதிரையெல்லாம் குளிக்கப்படுத்துறதுக்கு அந்த பழைய குளத்துல இன்னும் கொஞ்சம் பரிசாச்சு வேலை நடக்கட்ட நல்ல தண்ணி அப்படியே இருக்கணும் ஏரி செல்வது வேண்டிய கடுவால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பழுதா இருக்குது எல்லா வாங்கணும் அப்படி ஒரே ஏற்பாடு ஆகுது எது மூணு நாள்ல புதிர வருது ஒரு நாள் ஆயிற்று ரெண்டு நாள் ஆயிற்று மூன்றாம் நாளும் ஆக அப்படிங்க பொழுது விழிஞ்சது மூணு நாள் கூப்பிடப்பான்ட என்னப்பா ஏமாத்துற என்னப்பா கட்டி வச்சு உதவிட்டான் பாவன் பாவனை என்ன பண்ணுவாங்க ஓரளவு பொருத்தான் எவ்வளவு பொருத்தான் அவ்வளோதான் போனார் அவர் மாண்பு மிகுவாச்சேன்னார் இருந்த மாண்புன்னு இருக்கிற வரைக்கும் தான் மிகும் இல்லாத போது மாண்பு எங்க மிகுது போடுங்க அதனால என்ன பண்றது பாவம் என்ன சொல்றாம் பாரியமாக நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னைக்குதான் வர்றது அல்லவா தன் எதிர் நின்ற வஞ்ச தருகன் அரசியல் அறை கல்வன் தன்னை கொண்டு போய் தண்டம் செய்து பொன்னெல்லாம் மருவுண்டு வாங்கும் அடிக்கலாம உயிர வச்சு உரிச்சு ஆனா மூல பண்டாரத்தில் எடுத்துட்டு போன பொன் மணி அப்படியே கட்ட முடியும் எங்கே பார்க்கணும் அழைச்சுக்கிட்டு போய் அரை மணி நேரத்துக்குள்ள பொருள் வந்துடணும் எடுத்துட்டு போன எவ்வளவோ தோள்கள் உரிச்சு தான் போ கடுமையான போனாங்க அங்கெல்லாம் பரஞ்சோதி மணி ஒரு மாதிரி புண்ணியமான உடம்பெல்லாம் போடுமே அடிக்க சொல்லிட்டார் இலக்கிய பேராசிரியர் என்ன பொன் மேடும் சைலம் கோட்டிப்புறம் போடி படுத்த வீரர் சொல் தானே ஒி நின்றனர் சுமந்த பாறம் அண்ணேடும் தகையா தாங்கி ஆற்றினார் அடிச்சான் அவங்க ஒருத்தான் அடிச்சான் பல்ல பாடுறா மூஞ்சிய பாடானா பல்லு வேற போச்சு இது எப்படிதான் போச்சு அப்படின்னா அத்தனையும் பொறுமையா இருந்து தாங்கினாரான் ஐயா இந்த மாதிரி அறிவாங்கன ஐயா மாண்பு மிகுவாவே இருந்த உயிர் அடிக்கடி வா ச ஆனா அந்த இந்த உயிர்குயிராக இருக்கிற இந்த ஆன்மாவுக்கு தாங்கினது அவன் தாங்கின அன்றே எந்த ஆதியும் உடலும் உடைமையும் எல்லாவும் குன்றே அணையொண்ட போதே கொண்டிலையோ இவர் ஒரணா எடுத்து ஏதேனும் தனக்கோ மற்றவங்களுக்கோ செலவு பண்ணியிருந்தார்னா இவர் மேல உதவணும் கொண்டிலையோ அப்ப உயிர் உடமையை மட்டும் கொள்வதற்கு தாங்குவார் அவரே என்றோ இந்த பாட்டுக்கெல்லாம் என்ன லட்சம் கொடுப்பீங்க வையகமும் வானகமும் ஆற்றல அவ்வளவு படித்து கொடுக்கணும் இதுதான் கவிஞர் அந்த உடம்பு தாங்குமா தாங்காது ஏன் தாங்காதுன்னாரு பழக்கம் இல்லை இப்ப யாருதான் தாங்கினாரு அன்றே இந்த ஆவியும் உடலும் உடனையும் எல்லாமும் கொண்டது அவங்க பொறுப்பு தாங்குவார் அவரே என்றும் இதெல்லாம் தான் நீங்கள் எவ்வளவு புனி கருது பிடிச்சலாம் கூட இந்த பாட்டுலாம் படிக்காமல் இருக்கும் என்ன அதுக்கெல்லாம் சொல்லணும் பண்ணி என்னை இப்படி செய்தாராம் இனி பல பாட்டு போகலாம் அப்போ பார்த்தாராம் இவருக்கு அந்த நேரம் என்னன்னா மணி அன்னைக்கு பூரா தாக்கியிருக்கான் அடிச்சு சாயந்தரம் மணி ஆறாச்சு ஏ அடிக்கிறது நிறுத்தப்பா அப்படின்னா பாவம் காலையில் ஏறத்தாழ பத்து பத்தரை மணிக்கு இந்த ஆள் சிறையில் விட்டு அடிக்க வைச்சா சாயந்தரம் ஆறு மணி அடிச்சு கதிரவன் மறைந்தான் இருள் பொறுமையா இருந்து இரவு நேரம் வந்தவுடனே பெருமானை நோக்கி சொல்லுகிறார் ஒரு அஞ்சாறு பாட்டு போகும் அதெல்லாம் வேண்டாம் சொல்றார் அனைத்தும் அனைத்து உலகம் தாய பெருமானி எனக்கு அப்பா அம்மா நீ தானப்பா எல்லா உலகத்தையும் நீண்டவன் தானப்பா எத்தேவர்க்கும் தந்தாயி எல்லாருக்கும் அப்பா இல்லவாப்பா அருமை அதான் பரஞ்சது முடிவு குவளை மலர் அணிந்த பெருமானி ஆனா பொதுவாக சிவபெருமானுக்கு என்ன சொல்லணும் கொன்றை அணிந்த பெருமானின் தான் சொல்லணும் ஏன்னா கொன்றை புலான் சொல்லணும் ஆயினும் குவளை என்றார் தன்னை ஆட்கொண்ட போது குவளை மலர் அணிந்து ஆட்கொண்டார் குருநாதனாக குருநாதன் ஆகியிருந்தார் ஆதலால் அந்த குருவடிவாக இருந்து ஆட்கொண்ட திருவீடு அல்லவா அந்த அளந்தது அந்த குவளை தானே எனவே அந்த குவளை தாராய என்று சொன்ன தந்தாய் மதுரை திருவாலவாயுரையும் சிந்தாமணியே சிறியேற்கு இறங்காயோ முன்னா முது பொருக்கும் முன்னாது பொருளாய் பின்னாம் புதுமைக்கும் பின்னாகும் பேரோழியாய் என்ன திருவாசகம் உன்னை பழம் பொருக்கும் உண்மை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்து மப்பெற்றியனே இழைக்கிறது எத திருவாசுகர் இப்படியெல்லாம் இருக்கின்றவனே தென்ன மதுரை திருவாலவாயுரையும் என் நாயகனி எரியேற்கு இறங்காயோ இன்னும் ஒரே ஒரு பாட்டு மண்ணாகி புனலாயி கனலி வலியாகி விண்ண் இரு சுடராய் இத்தனையும் வேறாகி என்ன திருவாரம் பாட்டு முதல் முதல் தொடங்கம் என்ன முதல் தொடக்கம் என்ன முதல் தொடக்கம் என்ன வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் உண்மையுமாய் போனாயி யான் எனதென்று அவர் அவரை நின்றாயின் சொல்லிய திருவாசம் இழைக்கப்படுது முருகா முருகா இப்படி எல்லாம் சொல்லி இறங்கினாராம் அப்படி சொல்லுவனே இந்த ஒளி எங்க கேட்டதுன்னா கைலாயத்துக்கே கேட்டது கேட்ட உடனே என்ன செய்தாராம் அல்ல பெருமான் பார்த்தார்கள் குதிரை வேணும் அதானே நரிகள் குதிரை ஆகு அவளதான் நான் ஆணை இட்டால் அது நடந்து விட்டா அது ஓங்கத எது அங்கேயே தெரியுதுல ஓங்கத நடந்து விட்டால் உனக்கு அவ்வளவுதான் தகுதி அவர் நான் ஆணை அது நடந்தே விடும் அதனால ஏன்னா ஆதிபவன் முதற்கே உலகு அவனே இந்த உலகு தலைமையா கொண்டிருக்கு அவன் என்ன சொல்ற நடக்கும் அதனால எல்லாம் குதிரையாடி எல்லாம் குதிரையா இப்பொழுது ஆச்சு ஆனா எல்லாம் அப்படின்னு நடிக்கலாமே வந்தவன் சரி அதுல குதிரை கடுவால ஒண்ணு போடுங்கப்பா அப்படின்னு ஒண்ணும் பண்ணாது போட்டுருக்கான் எங்கப்பா கொள்ளு எங்க இருக்கு நினைச்சா கொள்ளு பை எல்லாம் கட்டுங்க வாயில விண்ண இதெல்லாம் அப்படியே ஆன எல்லாம் கட்டுங்கிட்டே போகணும் எங்க மதுரைக்கு போகணும் அல்லவா எங்கே அறி போங்க அப்படினா எல்லாம் போய் சின்னால சொன்னார் அரியோடு பிரமற்கு அளவறி ஒன்னான் குதிரை சேவகம் ஆகிய தன்மையும் இந்த ஒரு கேவலமா ஒரு ஆன்மாவுக்காக யாரெல்லாம் காண முடியாத பரம்பொருள் ஒரு குதிரையை ஓட்டிட்டு வரும் முடியாத ஒரு சேவகனாக ஆனான் குதிரை சேவகன் ஆகிய தன்மையும் அப்படியே கண்ட தண்ணி புலம்பதான் சொல்லியிருப்பார் ஆமா அதனால போ இப்ப எங்க ராஜா போறீங்க அப்படின்னாரு மதுரை போங்க போங்க போகும் இடம் வெகு தூரம் இல்லை ஆமா நமக்கு அவருக்கு நினைச்சு அப்படி நாலு தப்பி வச்ச உடனே எங்களா வந்துட்டு இருந்தது அடரு அப்படின்னாரு எங்க சார் இது வந்துட்டுங்க என்ன திருப்பத்தூர் நான் எங்க வழிதான் அல்லவா நாங்க மதுரை போகும் போதுன்னா நாங்க திருச்சி போய் போடல நேராக தஞ்சை தஞ்சை புதுக்கோட்டை புதுக்கோட்டை திருப்பத்தூர் திருப்பத்தூர்லேருந்து நேராக மதுரை அதுதான் எங்களுக்கு இது கம்மி இல்லை அதுக்கே சிவகாசிக்கு பதினோரு மணி நேரம் மங்கு மங்கு மங்கு மகுன்னு போவாங்க பஸ்ல அதனால போச்சு இப்ப எங்க வந்துருதுன்னா மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணிங்கிறது தான் பஸ் ஸ்டாண்ட் இப்ப அதையும் தெரியும் பெரும்பாலும் மதுரை போகாம இருந்தா தெரியும் இப்ப அந்த மாட்டுத்தாவணிங்கிறது தான் பெரிய பேருந்து கேட்டுட்டாங்க ஆனால் அந்த பேருந்து நிலையத்துல திருச்சி போறவங்களும் நம்ம தஞ்சாவூர் இந்த பக்கம் வரவங்களுக்கு தான் அந்த மாட்டுத்தாவணியும் இது இல்லன்னா சிவகாசி திருநெல்வேலி போறதுன்னு சொன்னா பழங்கானத்தம் மூணாம் நம்பர் பஸ் புடிச்சு அங்கிருந்து பழங்கானத்தம் போகணும் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம்னா ஆரப்பாளையம் அங்கிருந்து ஆரப்பாளையம் போகணும் மதுரையில புடிச்சுவரா போட்டுருக்கோம் ஆமா நீங்க அங்கே இருந்து வந்தீங்கன்னா பழங்காலத்துல இறங்கி அப்புறம் பேர் வந்து மாட்டுத்தாவணி வந்தாதான் ஐயா திருச்சி போலாம் அல்லது தஞ்சாவூர் போலாம் இப்ப இதோ மாட்டுத்தாவணி மாட்டுத்தாவணிங்கிறது மதுரையே தான் கணிச்சுக்கிட்டது கணிச்சுக்கிட்ட போன குதிரை யாரோ ஒருத்தன் போய் பாண்டியா குதிரை அப்படியே பட்டில வச்சு அப்படியா ஆமா மூணு நாள்னு சொன்ன நான் கொஞ்சம் அவசரப்பட்டு நாலா நாள் தான் கூப்பிடப்பாரு அமைச்சர பொறுத்துக்கணும் வருதான் அப்படின்னார் அவர் நன்றே செய்வாய் செய்வாய் நானோ இதற்கு நாயகனி திருவள்ளுவரங்கிருந்து இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளம் சிங்கங்கள் சிங்கங்கள் திருவள்ளுவரை மறக்கப்போமோ அப்படியா இன்பத்துல இன்பப்பட்டாதான் துன்ப காலத்துல துன்பப்படுவேன் இன்ப காலத்துல இன்பம் படுறது இல்ல துன்ப காலத்துல துன்பப்பட மாட்டாங்க சாத்திர ஆசிரியர் கூட சொல்ல திருமணம் திருவள்ளுவன் இருவினை ஒப்பு வேணும்னு சொன்னாங்க சித்தாந்த ஆசிரியர்லாம் அது எப்படி இருந்தா வரும் என்று சொன்னதற்கு வழி சொன்னது திருவள்ளுவர் ஒருவர் என்னும் ஒருவர் காண்க நீங்க நான் சட்டி இருந்தாலும் சாப்பிடுவேன் சாம்பார் இருந்தாலும் சாப்பிடுவேன் உங்களுக்கு சட்னி சாம்பார் இருந்தா மகிழ்ச்சிப்படுது சார் தான் சார் இட்லி உள்ள போனியா இருந்தா சாம்பாரா இருந்தாங்க போச்சு தானே அப்படின்னு சொல்லு நீங்க சட்னி சாம்பாரா இருந்தா வெறுவெட்டியா இருந்தான ஒண்ணும இன்ப காலத்துல இன்பப்படாம இருந்துட்டீங்கனால துன்ப துன்பப்பட மாட்டேங்க திருவள்ளுவர் தேனி இருக்குது தனி பழி இன்பகாலத்துல இன்பப்படாது இன்பகாலத்துக்கு இன்பப்படாது முருகா முருகா ஆதலால் அப்படி இருந்தார் இவர் அந்த பந்தவுடனே இந்த இதெல்லாம் பார்த்தா குதிரை வருதுங்களா குதிரை பார்த்தா உங்க அதெல்லாம் நிறைய சொல்லிட்டு போறார் ஆஹ் எல்லாம் அந்த குதிரை அதுக்கு முன்னால வந்தது பந்தவுடனே இப்பொழுது இந்த இந்த படலத்தை முடிச்சிருவோம் மணி எட்டு பட்டா சிவ சிவ கொஞ்சம் இருங்க முடிச்சிருவோம் இந்த படல தேவது வழுதியும் அறிந்து வாத ஊரவை விழித்து உடனே கூப்பிட்டு தொழுதகுல அமைச்சரம்பால் துகள் தடவி அன்பு கூர்ந்து எம் பழுதரு கருமனும் போல் பறிக்கணும் யாரையா சொல்ற ஐயா அவசரப்பட்டுட்டேன் நீங்க அமைச்சரா இருந்து இந்த மாதிரி நடத்ததை விட பாண்டி நாட்டை வேற யாரையா செய்ய முடியும் நான் தவறா கொஞ்சம் முடிச்சிட்டேன் தப்பா திருவள்ளுவன் இவரும் வர இப்பொழுது குதிரைகள் எல்லாம் வந்தன வந்த உடனே யார பாலைவரா இருக்காரு தலைவர் யாரு அவர் தான் ஆதிபகவான் முதலே உலகம் அதனால அவர் தான் தலைவர் அவர் வந்தாராம் வந்த உடனே உம் எம்பாருமி சுட்டு கற்குரோடும் மட்ட விழ்தாரினான் முன் வருதலும் பாண்டியன் முன்ன வந்தாராம் கருணை நாட்டம் பட்டு உலம் பாண்டி வேந்தன் தட்டை தலை நின்றான் அந்த குதிரையோட்டு வரும்போது பாண்டி மன்னன் இதுவரைக்கும் யார் வந்தாலும் எழுந்திருக்க மாட்டான் அரசன் அல்லவா மற்றவங்களை உட்கார சொல்லுவான்னு எழுந்திருக்க மாட்டவன் என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி முதலாளர் கண்டவுடனே எழுந்து நின்று திறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கதல் வெல்லு கரங்குழிவார் உள்வகும் கோண்கதல்கள் வெல்லு என்று சொல்லிட்டாங்க அப்புறம் தான் ஐசி நம்ம அரசை ஓட்டியில் ஏன் பண்ண சீதை சீத சீதை சீதன் ஆக தன்னை அறியாமல் அது யார திருவாசகம் நோக்கொண்டு ஒப்பிச்சு வணங்கி தவிர அப்புறம் குதிரை ஓட்டிய போய் நம்ம வணங்கிட்டோமே நம்ம தகுதியே போட்டு மெல்லாம இதெல்லாம் காட்டினார் அல்வா தன்னை தாம் கொண்டு கண்டெழுந்து தடங்கரங்கூப்பி நின்ற தென்னன என்ன தவிசன் மீள இருத்திட நின்றான் நாணி நின்றான் கூட அமைச்சர்லாம் மட்டும் அமைச்சா இதுவரைக்கும் யாரையுமே எதிரிச்சு வணக்கம் சொல்லாதாலே இந்த குதிரைக்காரனை கூப்பிட்டு அந்த செஞ்சுட்டாரு பாண்டி மன்னன் மூளை போட்டுதோ இந்த பாண்டியன் திருவாதூர் நினைச்சிட்டு மூளை குழம்பிட்டு அப்படி நினைக்கும் போதும் ஏன் ஓட்டியாக வருகின்ற பொழுது இந்த பேப்பைய பாண்டியன் எத்தனை பேர் எல்லாம் கொழுறாங்க ஆறாலும் காண்டற்கரிய பெருமான் பெரிய சிங்கம் அது இந்த பாணி மனம் காலோட என்ன பூண்டு ஆகவே இதை அருமையா வைத்து பாருன பாதிச்சு உடனே பரிவா விற்கும் வாணிக முறைப்பே தீ உடனே சொன்னார் ஐயா குதிரைகள் எல்லாம் என்ன பண்ணார் நடத்தி காற்றார் அந்த அது நீ சொல்ற ஒரு ரெண்டு இங்கெல்லாம் எப்படிதான் குதிரை வைக்கிறார் குறைஞ்ச மனிதர் குதிரையில இந்த முழு சோப்பா அல்லது முழு வெள்ளையா இருந்ததுன்னு சொன்ன அதுக்கெல்லாம் இன்ன பக்குவம் உண்டு பெருமான் இதுலயே சிலது ரெண்டும் கலந்தது இந்த மாதிரி அந்த உடல் அமைப்பு வால் கால் இருந்ததுன்னா அது இந்த மாதிரி இலக்கணம் சொன்னாராம் எங்கதான் படிச்சாரோ யாரு தொழிலாளப்பான ஆசிரியர் இது தினம் என்ன செய்யிருக்கணும் நல்ல குதிரையை வாங்குறால போய் பார்த்து பத்து நாள் இருபது நாள் வந்து குதிரையிலையாப்பா இந்த நிறமானா எப்படி அந்த நிறமானா எப்படி ரெண்டும் கலந்தா எப்படி இப்படி இருந்தா எப்படி போகும்போது எப்படி அந்த முன்னோய்க்கு போகும்போது அந்த அப்படி அந்த முகம் அப்படி இப்படி இருந்ததுன்னா அதுக்கு இப்படி இருந்தா எப்படி இதெல்லாம் பார்த்துருக்கணும் ஒரு இருபது பாட்டு இது யார் சொன்னதாக குதிரை ஓட்டி வந்த நம்முடைய பெருமானின்னு சொன்னதாக ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வாங்கிட்டா வாங்கினதுதான் நாளைக்கு நாளைக்கு சொத்த சொல்லப்படாது இன்னைக்கு ஆயிரம் தப்பு சொல்லு அந்த குதிரையெல்லாம் எடுத்துக்கோம் ஒவ்வொரு குதிரை இருக்கு அடாராள கயிறு மாறி குடுக்கறதுன்னு இன்னைக்கு உண்டு மாடு கூட கண்ணு மாடு தண்ணு வித்தோம்னா அந்த கட்டின கைத்தோட கொடுத்துட கூடாது கயிறு மாறணும்ல அது போல குதிரை விட்டாலும் குதிரை கயிறு மாறணு மாட்டிருக்கு எல்லா கைத்தையும் வாங்கி அவன் பாண்டி மன்னன் கைத்த கட்டி ஐயா குதிரையில எதுன்னு தப்பு தவறு இப்ப சொல்லணும் வாங்கன பிறகு சொல்லப்படாது நான் பொறுப்பல்ல அப்படின்ட்ட கிட்டேன் ஏன் ராத்திரி அது கக்க போகுது இப்ப கைது பாண்டி மண் பார்த்தா அறா இந்த மாதிரி குழுவை நான் வாழ்நாளையே கண்டதில்ல சிவசிவ சிவசிவ ஏ எல்லா ஆண்டு சுதறையெல்லாம் கட்டிப்பேன் இதுல வைங்கப்பா அப்படின்னா என்ன மத கூட்டி கட்டி புல்லு அங்கே இருக்குது நல்ல இப்பதான் நல்ல அருமையா போட்டுருக்குது இல்லவா அப்படி ஏன்னு அந்த சாணம் போட்டுதுன்னா பக்கம் வலிக்கு அப்படி விழுந்து அது பாத்து சுதார போடுது சொல்லுவா ஒரு மாசம் மருவ இல்ல குதிரை போட்டா வீட்டுக்காட்டாட்டா ரொம்ப நடி எல்லாம் எப்படியாச்சு இப்ப குதிரையா இருந்து புள்ளுகள் ரொம்ப அருமையா அமைந்திருக்கிற அமைப்பு இருக்கு மந்திரவர் பாசீலா மாணிகற்கு தென்னன் பெந்து வரிசையாக வீசினான் பானற்கு ஏவல் செய்தவர் எழுவாரோ அருமை ஒரு ரூவா விக்கிற காலத்திலேயே ஒரு லட்சம் ரூபாய் போறோம் அப்படிப்பட்டது சொன்ன அத கையில கொடுக்க கூடாது ஜபர்தஸ்து அரசன் அத போட்டதே குதிரைக்காரர் வாங்கி அது யாருக்கு பொறுப்பு மற்றவங்களுக்கு இது போய் மடங்கள்ல ஒரு காலத்தில் கொடுத்தா இப்படித்தான் வாங்கணும் இப்படி வாங்க முடியாது இந்த சில மரபுகள் இருக்குன்னு மடங்கள்ல தான் இருக்கு அதனால இப்ப முன்னா வேலை துண்டு கட்டிட்டு இருப்பாங்க ஒரு காலத்துல இருந்த காலம் எட்டு கண்ணு விட்டுருஞ்சிரு அதனால இவரில் என்னன்னா உடனே கையில வாங்கினாராம் வாங்கினா நேசற்கு நேசற்காப்பான் குதிரையில் இருந்து ஏற்று அந்த தூசிலை இரண்டாம் கங்கை எனது மட்டும் இல்ல அதை கட்டிக்கிட்டான் வாங்கினது அலட்சிய நோக்கி இடுப்பில கூட தலையிலேயே கட்டிக்கிட்டான் அதை பார்த்துட்டு மணிவாசகருக்கும் பரிஜய் முனிவர்களும் துடிக்கிறாங்க அவன் பாண்டிமனு ஓஹோ நல்ல ஆள் நல்லா அருமையா சுதாயித் தந்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு இவருக்கு பெரிய மகிழ்ச்சி இதெல்லாம் சொல்லுகிறார் சொன்ன உடனே அவர்கள் இருக்கும் இருக்கேற்ப சால் எடுத்து நீங்க மாண்புமிக அமைச்சரா என்னைக்கு நம்ம அவையில் இருக்கணும் எனக்கு பின்னரும் நீங்க தான் இருக்கணும் சுத்தமும் அடங்கணும் இப்போ இவரையும் எல்லாம் குதிரைக்காரரும் போட்டார் இவரும் தெருவாத ஊர்ல மதுரையில தன்ட வீட்டுக்கு போயிட்டார் அல்லவா இப்ப குதிரையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குது ஆருமையா புல்லு இந்த மாதிரி புல்லது கிடைச்சது இல்ல நிறையா கிடந்தது சுடுகாட்டுல கிடந்தது இப்ப குதிரையா போட்டு இந்த மாதிரி பசும் புள்ளையும் கொடுத்தா எப்படி இருக்கிறதுக்கு அரார ரொம்ப அருமையா இருக்குது இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நானும் அடுத்த திங்கள் வரை சொல்லுவோம் வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் வணக்கம் கூடி இந்த